செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக புகழ் அருள்மிகு தனி அதிகாரி அவர்களே கோவில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருவி செய்த ஸ்ரீ சூரிய சரகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அவர்களே திருமதி அல்மேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் அறுபத்தொன்பது நந்தும் நாகாலயானாம் அனிஷம் அணியதாம் பத்ததிகி பங்கிரேவ சோதோ நட்சத்திர ராஷேர் அதயரயமிச்சரூஷாஹ்ராதோ ஹரிணாம் சுரசிதரி பூரையநேமிநாத் தீவிரபானோ சிவி புவிதி ரோ வக மயூரகவி இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா சூரியனுடைய தேர் வானவீதியிலே போகிறபோது தேவர்களெல்லாம் ரெண்டு பக்கமும் வந்து வழிபடுகிறார்கள் அவங்க கியூல நிற்கிறாங்க தூரத்திலிருந்து பார்த்தா சூரியனுடைய பாதை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழியே இந்த தேவர்கள் எங்கே நிற்கிறாங்களோ அதுதான் சூரியனுடைய பாதைன்னு தெரியுது ரெண்டு பக்கமும் தேவர்கள் வரிசையாக நிற்கிறார்கள் அடுத்து இந்த ரதத்தின் சக்கரம் வேகமாக போறபோது வானத்தில் இருக்கிற சிறு சிறு நட்சத்திரங்களை எல்லாம் பொடி பொடியாக்கி தூளாக்கி கிளப்பிக் கொண்டு போகிறது அந்த குதிரைகள் சத்த அஸ்வங்கள் ஏழு குதிரைகள் கணைக்கும் அந்த குரலோ மேருமலையினுடைய குகைகளிலே சென்று எதிரளிக்கிறது அப்படிப்பட்ட சூரியனுடைய இந்த ரதமானது பூமியிலே ஒரு ரதம் சென்றால் எப்படி தூசி கிளம்புமோ அதுபோல வான வீதியிலே அது போகிற போது ஒளி கிரகங்களை நசுக்கி தூளாக்கிவிட்டு போவதனாலே அங்கே அது தெளிவான அடையாளமாக தருகிறது அந்த ரதம் போறதுக்கு ரெண்டு அடையாளம் ஒன்னு தேவர்கள் நிற்பது இன்னொன்று தூசி கிளம்புவது மூன்றாவது என்னன்னா அந்த குதிரையின் கனைப்பு குகைகளிலே சென்று எதிரளிக்கிறது தேர் சக்கரமோ இடியோசை போல கேட்கிறது இப்படிப்பட்ட சூரியனுடைய ரதமானது உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்றும்னா நத என்றால் வணக்கம் நந்தும் என்றால் வணங்குவதற்கு யார் வணங்குவதற்கு நாக்காலயானாம் நாக்க அப்படின்னா தேவலோகம் சொர்க்கம் ஆலயம்னா இருப்பிடம் சொர்க்கத்திலே இருப்பிடமாகக் கொண்ட தேவர்கள் நாக்காலையான அனிஷம் அனிஷம் என்றால் ஓயாமல் அணியதாம் பின்தொடரப்படுகிறார் சூரியன் தேவர்களால் ஓயாமல் பின்தொடரப்படுகிறார் இந்த தேவர்கள் வந்து பகவானுடைய அவதாரம் எந்த உலகத்தில் இருந்தாலும் வந்து வழிபடுவார்கள் இந்த திருவிக்ரம அவதாரத்திலே திருவிக்ரமன் ஒரு காலை உயர தூக்கிய போது பிரம்மா அவனுடைய திருவடிகளை கழுவினார் அது கங்கையானது ஜாம்பவான் திருவிக்கிரமனை மூன்று முறை வலம் வந்தான் அனைத்து தேவர்களும் திருவிக்கிரமனை வலம் வந்து வழிபட்டார்கள் இந்த திருக்கோவிலூர்ல அந்த திருவிக்ரம அவதாரம் மூலவர் மூர்த்தி அங்க ஒரு விசேஷம் என்னன்னா மற்ற கோவில் இல்லாத மாதிரி அந்த கோவில்ல சங்கும் சக்கரமும் கை இருக்குமா மற்ற கோவில்களில் சக்கரம் வலது கையிலையும் சங்கு இடது கையிலையும் இருக்குமானா இதுல வந்து கை மாறி இருக்கும் காரணம் திருவிக்ரமனுக்கு தான் தேவர்களுக்கு வாக்கு கொடுத்தபடி மகாபலி வென்றுவிட்ட மகிழ்ச்சியிலே எந்த கையில இது வைக்கிறது தெரியாம அவர் நிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இந்த திருக்கோவிலூர்ல இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா இந்த திருவிக்ரம பெருமாள் மூலவர் சன்னதிக்கு பின்னால வாமனருக்கு தனி சன்னதி இருக்கு வாமன பெருமாளுக்கு தமிழகத்திலேயே அங்கதான் வாமனருக்கு தனி சன்னதி இருக்கிறதாகவும் சொல்கிறார்கள் ஓணம் பண்டிகை ரொம்ப விசேஷம் வெண்ணுவாங்க நடக்கும் அப்போ தேவர்கள் பார்க்காமல் பகவானை தொழுவார்கள் எங்க போனாலும் அதனாலே சூரியனுடைய ரதத்தின் இருபுறமும் நின்று தேவர்கள் வரிசையாக தொழுவதனாலே சூரியனுடைய பாதை இதுதான் என்று கண்டுபிடிக்கும் இருக்கிறது நாகாலையானாம் அனிஷம் அனிஷம்னு ஓய்வில்லாமல் இன்சசன்ட்லி அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் சூரியன் போகிற போது அந்த இடத்துல தேவர்கள் வந்து தொழுகிறார்கள் அந்த இடத்தை கடந்து இன்னொரு தூரத்துக்கு போன பிறகு அங்கே தேவர்கள் வந்து தொழுகிறார்கள் சூரியனுடைய பாதை நடுக தேவர்கள் இருக்கிறார்கள் தேவர்களாலே வழிபடப்படாத பாதை என்று சூரியனுக்கு இல்லை ஏன்னா சூரியன் போகிற பாதையிலேயே ஏகப்பட்ட லோகங்கள் இருக்கின்றன எல்லா லோகங்களிலும் தேவர்கள் இருக்கிறார்கள் அந்தந்த லோகத்து தேவர்கள் வந்து வழிபடுகிறார்கள் ஒரு மனிதன் முக்தி அடைந்து சூரிய உலகத்தின் வழியாக வைகுண்டம் போகிற போது அவன் செல்கிற பாதையெல்லாம் தேவர்கள் வந்து அவனை வழிபடுகிறார்கள் எங்களை வாழ்த்துங்கள் எங்கள் ஆத்மா ஈடேற வேண்டும் என்று எங்களை வாழ்த்துங்கள் என்று அந்த அர்ச்சனாதிக்கதையிலே மனிதன் வணங்கப்படுகிறான் தேவர்களாலே அம்மான் அவன் போகிறான் அர்ச்சி சென்ற தெய்வத்தினால் வழிநடத்தப்பட்டு அவன் ஸ்ரீவைகுண்டம் போகிறான் அது மாதிரி தேவர்கள் சூரியனுடைய பாதையை வணங்குகிறார்கள் இதை ஏன் சொல்றாருன்னு போன பாசுரத்திலே சூரியனுடைய ஏகவீதி அந்த ஒற்றை சக்கர பாதையானது உங்களுக்கு நல்லது செய்யும் என்னங்க சொல்றீங்க தேவர்களே ரெண்டு பக்கமும் கடந்து போன பிறகு அந்த பாதையை தொட்டு வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட இடமாக அது இருக்கிறது அதனாலே அது உயர்ந்தது என்று காட்டுகிறார் நாக ஆலயம் அனுஷம் அணுயதாம் அணு அணுயத்ரு அப்படின்னா பின்பற்றுகிறவன் பாலோயர் அர்த்தம் பின்தொடர்ந்து வருவன் பின்தொடர்ந்து வருகிறார்கள் அதாவது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாதையை கடைபிடிக்கிறார்கள் தேவர்கள் என்ன பண்றாங்க அன்றாடம் சுகபகுதிலே புண்ணியத்தை இழக்கிறார்கள் அதுக்காக இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சூரியனை தொழுவதனாலும் பிரம்மாவை வணங்குவதனாலும் பெருமானுடைய அவதாரங்களை வணங்குவதனாலும் அவர்கள் தொழுகிறார்கள் அப்ப புண்ணியத்தை அடைகிறார்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஏதாவது ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறான் அம்மாவை நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்பாவை நமஸ்காரம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அடுத்த நான் வந்து படிப்பதிலேயே வாழ்க்கையை செலவு பண்ணுவேன் இப்படி ஏதாவது சில கோட்பாடுகள் வைத்திருக்கிறார்கள் இது தேவர்களுடைய கோட்பாடு அண்ணாதுரைக்கு ஆபரேஷன் என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி டாக்டர் மில்லர் கேட்ட போது அண்ணா தர சொன்னாரா ஒரு ரெண்டு நாள் தள்ளி வச்சுக்கோங்க நான் இப்ப ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன் அந்த புஸ்ததம் முடிச்ச போய் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்போ ஒருவேளை நான் செத்து போனால் கூட நான் கவலைப்படமாட்டேன் அந்த புஸ்தம் முடிக்காம செத்த எனக்கு ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னாரு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு விதமான வாழ்க்கை முறை இருக்கு தேவர்களுக்கு இந்த வழிபாடு சூரிய நாராயண வழிபாடு அவர்களுடைய பெருமையை அவர்களுடைய புண்ணியத்தை வலுப்படுத்துகிறது அணுகதான் பத்திகி பதம் வைத்து போகக்கூடியவது பத்தி பாதை அதாவது இந்த தேவர்கள் வழிபடக்கூடியதுதான் சூரியனுடைய பாதை என்று தெரிகிறது பங்கி ரேவ பங்க வரிசை இப்போ கல்யாணத்துல பந்தி பந்தியா உட்காருங்கன்னு சொல்றாங்களே பங்கி என்றால் வரிசைன்னு அர்த்தம் அந்த பங்கிங்கிறத நம்ம பந்தின்னு ஆக்கிட்டோம் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிறவ பங்கி என்றால் வரிசை இந்த தேவர்கள் வரிசை வரிசையாக வழிபடுகிறார்கள் அங்க அடிதடி கிடையாது அந்த பங்கி தான் சூரியனுடைய பாதை என்று இனம் கண்டுகொள்ளும்படியாக இருக்கிறது எறும்புகள் போற பாதையை வச்சு சர்க்கரை எங்க கொட்டியிருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் எறும்புகள் போறதை வச்சு கரும்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாம் அது மாதிரி தேவர்கள் இருப்பதை வைத்து சூரியனுடைய பாதை எது என்று கண்டுபிடித்து விடலாம் நந்தும் நாக்காலையானாம் அனிஷம் அணியத்தாம் பத்தியை பங்கே சோதகா சோதா அப்படின்னு பொடினு அர்த்தம் எனி டஸ்ட் இப்ப இட்லிக்கு ஒரு இல்லையா அதுவும் சோததான் ஒரு பொருளை பொடியாக்கிட்டா அது சோதகா தங்கத்தை பொடியாக்கிட்டா அது வந்து ஸ்வர்ண என்ன பொடி அப்படின்னு சொன்ன நட்சத்திர ராஷேகே நட்சத்திரங்களை இந்த ரதத்தினுடைய சக்கரம் நொறுக்கி தள்ளி கொண்டு போகிறதுன்னு சொல்றாரு இத அந்த காலத்துல பொறுமையா கேட்டுக்கோங்க ஏன்னா நட்சத்திரம்னா சின்ன சின்னதா இருக்கு அந்த ரதம் பெருசு அழைச்சு நொறுக்கிட்டு போகுது அப்படின்னு ஆனா இந்த காலத்து வாலிபன் மாட்டான் ஏன்னா நட்சத்திரம் ஒரு நட்சத்திரமும் சூரியனை விட நூறு மடங்கு பெரியது என்று சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கிற போது இங்க இருந்து பார்த்தா சிறுசா தெரியுதுங்கிறதுக்காக சூரியனுடைய ரதத்தின் சக்கரம் அதை அடிச்சு நொறுக்குதுன்னு நம்ப மாட்டோம் என்று சொல்லுவார்கள் இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆஸ்திராய்ட்ஸ் சிலது சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் சிறு சிறு பாறைகள் பிட்டுக்கொண்டு வானவெளியிலே சுற்றி கொண்டு இப்போ பூமிக்கு ஒளி உண்டா இல்லையானா பூமியில ஒளி ஒண்ணும் ஒளி ஆனது எல்லா கிரகங்களுக்கும் விண்வெளியிலே அலையக்கூடிய சிறிய பெரிய எல்லா உருப்படிகளுக்கும் ஒளி இருக்கிறது இந்த ஆஸ்டிராய்டு என்று சொல்லப்பட்ட கிரகத்தினுடைய துண்டுகள் அது சின்ன சின்ன நட்சத்திரம் மாதிரி அங்கங்க மிதந்துகிட்டு இருக்கு இவைகளுக்கு பாதை இல்லை இவைகளுக்கு கணக்கு இல்லை அது இஷ்டப்படி அழிஞ்சுகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒளி துண்டுகளை இவர் நட்சத்திரங்கள் என்று குறிப்பிடுகிறார் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் தன் சக்கரத்தின் அடியிலே போட்டு மிதித்து கொண்டு நட்சத்திர ராசி ராசினா குவியல் கூட்டம்னு அர்த்தம் நட்சத்திரம்னு அர்த்தம் என்ன அப்படின்னா சிறிதாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு ஒளி அப்படின்னு அர்த்தம் ஆனா இதுல என்ன ஒரு அர்த்தம் புலப்படுதுன்னா சூரியனுடைய ரதமானது நட்சத்திரங்களை நொறுக்கி தள்ளுகிறது என்றால் இப்ப நாம பொதுவா பேசுற போது அவன் நல்ல ஸ்டார்ல பிறந்திருக்கான் அப்படின்றான் நல்ல அதிர்ஷ்டத்துல பிறந்திருக்கான் சில பேர் சொல்றாங்க எனக்கு ஒரு ஒரு மாசமா ஸ்டாரே சரியில்லைங்க எங்க போனாலும் ஒன்னும் ஏட்டிக்கு போட்டியா நடக்குது நான் சும்மா உக்காந்து இருந்தாலும் என் கூட சண்டைக்கு போறானுங்க அப்படின்னு சொல்றான் அப்ப இங்க சொல்ற நட்சத்திரங்களை சூரியன் நொறுக்கி கொண்டு போகிறான் அப்படிங்கிற போது நீங்க நட்சத்திரங்களை கண்டு பயப்பட வேண்டியது இல்ல நான் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் அந்த நட்சத்திரத்தினுடைய கணக்குப்படி இப்போ நடப்பு தகர்த்து விடுவான் அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சூரிய நாராயணனுடைய வழிபாட்டினாலே உங்களுடைய நவகிரக தோஷங்கள் நீங்குகின்றன அப்படிங்கறத இங்க கோட்பாடா சொல்ற நக்சத்திர ராஷேகே சோதகா அதய ரயில சக்கர பிஷ்டா வேகமாக மிலத் என்றால் சேர்ந்து இந்த சக்கரமானது அதிகமான கடுமையான வேகத்தோடு சேர்ந்து உருளுவதனாலே அந்த சிறு சிறு பிண்டங்கள் என்ன ஆகுதுனா பிஷ்டஹா பிஷ்டான சாதாரண மாவுன்னு அர்த்தம் வெல் கிரௌண்ட் நைஸ் படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி பொடி ஆகிவிடுகிறது இப்ப சாதாரணமா பூமியிலே ரதம் போகிற போது ரதம் போகுதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் என்ன அது போன பாதையிலே தூசி பறக்கும் அதுதான் அடையாளம் அந்த அடையாளம்ங்கிற வார்த்தையை நீங்க கடைசி வெளியில பாக்கலாம் வியக்தின்னஹு போட்டிருக்க வியக்தின்னஹ வெளிப்படையாய் தெரியும் அடையாளம் பூமியிலே பூவினா பூமியிலே பூமியிலே தெரியும் வியக்தின்னம் என்ன தூசி பறக்கிறது விண்வெளியிலே தெரியும் வியக்தின்னம் என்ன என்றால் இந்த நட்சத்திரங்களை அது அடித்து நொறுக்கி தூளாக்கி அந்த தூசி கிளம்புவதுதான் வியக்தின்னம் சோதோ நக்ஷத்திர ராசேர் மில சக்கர பிஷ்டகா பிஷ்டங்கிறதுக்கு யாகசாஸ்திரங்கள் எல்லாம் மாவுன்னு பேரு அதாவது பிஷ்ட பசுன்னு சொல்லுவாங்க யாகத்துக்கு பலி கொடுக்கறதுக்கு உண்மையான ஆடு பலி கொடுக்கறதும் உண்டு சில சமயத்துல மாவினாலே பொம்மை மாறி செஞ்சு அதை வெட்டி பலி கொடுக்கறதும் உண்டு ரெண்டுமே செல்லுபடியாகும் ரெண்டு யாகத்துக்குமே பலன் உண்டு ஒரு காலத்துல ஆட்டை வெட்டி பலி கொடுத்தாங்க அதை மாத்தணுங்கிறதுக்காக ஆதிசங்கராச்சாரியர் என்ன பண்ணார் உங்களுக்கு கையில அறுவால் எடுத்து ஒண்ணு வெட்டணும் அவ்வளவுதானே அதனால இனிமே இந்த கையில தேங்காய் போடுங்க இந்த கையில கத்திய வச்சுக்கோங்க போடுங்க ஒரு போட்டு டமா இருந்தேன் உடஞ்சிருது சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினார் இந்த உயிர் பலியை நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த பூசாரிங்க எல்லாம் வெட்டி வெட்டி பழக்கப்பட்டவங்க ஆடு பலி கொடுங்க காவு கொடுங்கன்னு கேட்பாங்க ஆதி சங்கராச்சாரியார் இந்த உயிர் பலியை மாற்றணுங்கிறதுக்காக அதே ஃபேஷன்ல என்ன பண்ணி வச்சுக்கிட்டு வெட்டுங்க பழக்கி விட்டார் அதனால பக்தர்கள் தான் சிதற தேங்காய் உடைக்கலாம் அர்ச்சகர்கள்லாம் அறுவாடை வச்சுதான் தேங்காய் உடைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வந்தது அந்த மாதிரி பிஷ்ட மாவினால் செய்யப்பட்ட பலியும் ஏற்கும் என்று யாகத்திலே தீர்ப்பு பிஷ்டிய அந்த தூள் இருக்குதே அதாவது நட்சத்திர மண்டலம் போல காட்சி அளிக்கக்கூடிய சின்ன ஒளி கிரகத்தினுடைய துகள்கள் அது வந்து தூளிகி தூளினா தூசி தூசி மாறி பறக்குது அப்படிங்கிறாரு இதுல கிரகதோஷங்களுக்கு சூரியன் நிவர்த்தின்னு சொல்லி தெரியுது இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை அதுவும் குறிப்பா புரட்டாசி மாசம் பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கும் அது ஏங்கன்னு கேட்டா புரட்டாசி மாசம் பெருமாள் மாசம் புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில பெருமாளை போய் சேவிக்கணுங்க ஏங்கம் புரட்டாசி மாசம் முழுக்க பெருமாள் மாசம்னா புரட்டாசி தீங்கிக்கிழமை போலாம்ல புரட்டாசி சனிக்கிழமையா போறீங்க அப்படின்னு கேட்டா பலருக்கு பதில் தெரியாது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை தான் சனி பகவான் பிறந்தார் அடுத்தாப்புல ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதி தேவத சனி பகவானுக்கு அதி தேவதை பெருமாள் அதனால பெருமாளுடைய அனுகிரகம் உள்ளவங்களுக்கு சனி ஒண்ணும் செய்ய மாட்டான்னு ஒரு கணக்கும் அதனாலே சூரியனுக்கு இவன் மகனாய் பிறந்தான் சனியனுடைய அப்பா வேற யாரும் இல்ல சூரியன் தான் சூரியனுக்கு பிறந்தவன் தான் சனி பகவான் அதனால சனி தோஷம் உள்ளவர்கள் சூரிய நாராயண ரொம்பவே பலன் உண்டு இங்கே புரட்டாசி மாதத்துல முதல் சனிக்கிழமை சனி பகவான் பிறந்ததுனால ஜனங்கள் வரப்போய் நாலு சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமையும் கூட்டம் அதிகமாயிடுச்சு அதான் தாத்பரிய வேற ஒண்ணு இல்லை அது மாதிரி கிரகங்களிலே பாவ கிரகத்தில பெரிய கிரகம் சனி சுப கிரகத்திலே பெரிய கிரகம் வியாழன் அதுல இந்த ராகு கேது செவ்வாயும் முதலிய கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்துற கஷ்ட நஷ்டத்தை விட சனி ஏற்படுத்துற கஷ்ட நஷ்டம் அதிகம் அடுத்தாப்புல சனி தசையனுடைய நீச்சியும் காலமும் பெருசா போகும் பதினாலு பத்தொன்பதுன்னு போகும் அதனாலே மக்கள் மிகவும் பயப்படுவார்கள் பெருமாளுடைய அருள் பெற்றவர்களுக்கு சனி ஒண்ணும் செய்ய மாட்டான் அதனாலதான் விஷ்ணு சகசரன் ஒரு வாரத்துல எந்த நாள்ல படிக்கிறீங்களோ இல்லையோ சனிக்கிழமை கட்டாயமா படிக்கணும்னு அந்த காலத்துல ஆல் இண்டியா ரேடியோல எல்லாம் எல்லா ஸ்டேஷன்லயும் சனிக்கிழமை காலங்காத்தால பாத்தீங்கன்னா விஷ்ணு சகசரநாமம் ஓடும் இப்ப டிவி வந்த பிறகு யாரும் ரேடியோ கேட்கறது இல்ல ஆனா விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறதுக்கு உகந்த நாள் சனிக்கிழம சொல்லுவாங்க காரணம் ஒரு ஜாதகத்துல உள்ள தீமை எல்லாம் குரு போக்குவான் நன்மை எல்லாம் சனி போக்குவான் சொல்லியிருக்கு அந்த சனியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா சரியா போயிரும் அதுக்கு என்னடா வழினா விஷ்ணு சகசன பாராயணம் பண்ணுங்க சனிக்கிழமை படிச்சா ரொம்ப உகந்தது என்று கருத்து தூளிஹி தூளி என்பது தூசியை குறிக்கும் அதாவது நம்ம பாதங்கள்ல படுற தூசியும் தூளிதான் மகான்களுடைய பாதங்கள் இருக்கிறதும் தூளி ராமனுடைய பாத தூளி ஒரு கல்லை பெண்ணாக்கியது மகான்களுடைய பாத தூடி நம் பாவங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொன்வழிந்த களத்தூர் செங்கல்பட்டுல இருந்து மதுராந்தகத்துக்கு இடையில இருக்கு பொன்வளைந்த களத்தூர் நெல்லெல்லாம் பொன்னாவே விளைஞ்சலாம் அப்படி பொன்னா விளைஞ்சபோது அந்த நெல்லினுடைய அரிசிய அர்ச்சனைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பதர் நீக்கின போது அந்த பதரும் தங்கம் தானே அதெல்லாம் எங்க சேர்த்து வைக்கிறதுனா அந்த ஊர்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி பொன்பதர் கூடம்னு ஒரு ஊர் கிராமம் இருக்கு அந்த பொன்பதர்கூடம் என்ற கிராமத்துல இந்த பதர் எல்லாம் ஊர்ல என்ன விசேஷம் அங்கே சத்ர்புஜ ராமர் இருக்கிறார் ராமர் வந்து சத்ர்புஜத்தோடு இருக்கிறது சில ஊர்கள்ல தான் ஒரு மூணு நாலு இடம் அது ஒரு இடம் இது நமக்கு பக்கம் நான் சொல்றேன் இந்த பொன் விளைந்த களத்தூருங்கிறது ரொம்ப பக்கமான இடம் ஒரு ஓய்வு போய் நீங்க அந்த சத்ர்புஜ ராமரை சேவிச்சிட்டு வாங்க அந்த ராமரை சேவிச்சா இந்த மண்ணெல்லாம் பொன்னாகும் சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு செழிப்பு ஒரு மட்டு சொல்கிறார்கள் தூளின உடனே எனக்கு அந்த நினைவு வந்து விட்டது அடுத்து இந்த கிராமங்கள்ல எவ்வளவோ முக்கியமான கோவில்கள்லாம் இருக்கு இப்ப மதுராந்தகம் இருக்கு மதுராந்தகம் சாதாரண இல்லைங்க ஏரி காத்தராமர் கோவில் இருக்கு அங்கதான் ராமானுஜருக்கு அவருடைய குரு சமாசனம் வச்ச இடம் அந்த சூட்டுக்கோள் இன்னும் இருக்குன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல பெரிய பெருமை இருக்கு இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான கிராமங்கள் கொண்ட நாடு இந்தியா தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஜவஹர்லால் நேரு சொல்வார் இந்தியாவுடைய அதிர்ஷ்டம் எதிர்காலம் கிராமத்திலே தான் அடங்கி இருக்கிறது கோவில் கண்ணோட்டத்தில் பார்த்தா கூட பல கிராமங்கள்ல ரொம்ப அரிய பெரிய திருக்கோஷ்டியூர் ஒரு கிராமம் தான் ராமானுஜர் வந்து உபதேசம் பண்ண இடம் திருகோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறுல முக்கியமான இடம் பெறுகிறவர் அடுத்து அப்படின்னா குதிரையின் கணைப்புக்கு ஹேஷான்னு பேரு குதிரையின் கணைப்பை புனிதமானதாக சொல்லுவார்கள் நாம ஒரு காரியம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு மூணு பேர் சேர்ந்து ஏப்பா நம்ம ஒரு business ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் ஒரு குதிரை கணக்கிதுன்னு வச்சுக்கோங்க அத வந்து ரொம்ப நல்ல சகுனம் என்று சொல்லுவார்கள் குதிரையின் கணைப்பை போல இருக்கிறதுனால கழுத கணைச்சா கூட நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க ஒரு பேர் ஒரு காரியமா பேசிட்டு இருக்கிறப்போ கழுதை கத்துச்சுன்னா ஏய் இது நல்ல சகுனம்யா அப்படின்னு சொல்லுவாங்க கழுதையும் குதிரையும் ஒரே ஃபேமிலி அதனாலதான் சில பேர் குதிரை வரைஞ்சா கழுத மாதிரி ஆயிடும் அது ஹயருடைய துனி என்று சொல்லுவார்கள் ஹயக்ரீவருடைய மூல மந்திரங்கள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வரும் அதெல்லாம் பீஜ மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க அந்த வாக்கானது மனிதனுக்கு வாக்பிரவாகத்தை கொடுக்குமா வேதாந்த தேசிகருக்கு திருவகிந்திரபுரத்தில் அயக்ரீபர் காட்சி கொடுத்த போது தன்னுடைய தொண்டை கணைப்பினாலே அவரை உஷார்படுத்தி உமிளியரை எடுத்து அவர் நாவிலே பீஜம் எழுதினார் அதுக்கு வேதாந்த தேசிகருக்கு கவிப்பிரவாகம் வந்ததுன்னு சொல்லுவாங்க இங்கே குதிரை கணைப்பு இந்த சத்தமானது மங்களமானது நல்லது தீமைகளை விரட்டும் ஒாட்டுவிகள்ங்களை சொல்லும் போது அது ஓடி போகுது கிரக பிரவேசத்தினப்ப யாகம் பண்ற காரணமே இதுதான் அந்த மந்திரங்களை சொல்ற போது அங்க இருக்கிற கெட்ட ஆவிகள் எல்லாம் ஓடிவிடும் பூஜை பண்ணும் போது மணி அடிக்கிறதும் அதுக்குதான் நாம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ற போது விகளை ஓட்டி பகவானுக்கு நைவேதம் பண்றாங்க அப்ப ஒலியினாலே தீய சக்திகள் நீங்குகின்றன ஒலியினாலே மங்களம் பெருகுகிறது அதனாலே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க கனைத்தாலும் குதிரை நன்மைக்கே ஆகும் பேசினாலும் மனிதன் தீமைக்கே ஆவான் அப்படின்னு சில சமயத்துல மனுஷன் தன் வாயால கெடுவான் வீண் பேசி பேசி மாட்டிக்கிறது இந்த யாகாவார் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிடுக்கப்பட்டிருந்த வள்ளுவருடைய குரல் அதுதான் சொல்றது மாயாண்டி பாரதியின்னு ஒருத்தர் ஒரு தியாகி சுதந்திர போராட்ட வீரர் அவர் இன்னமும் மதுரையில் உயிரோடு இருக்கிறார் அவர் வெள்ளக்காரங்காலத்துல வெள்ளக்காரன் அவர்கிட்ட கேட்டான் என்ன கேட்டான் அவனுக்கு என்னையா சொத்து அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொன்னார் இந்த திருமலை நாயக்கர் மகால் எங்க அப்பா விட்டு சொத்து இந்த பாரத தேசம் எங்க பாட்டம் விட்டு சொத்து அப்படின்ட்டாரு எனக்கு சொத்துக்கிட்டு தேசபக்தியை காட்டு கத்தி அந்த கலெக்டருக்கு ரொம்ப கோபம் ஆகி பதினாறு வருஷம் ஜெயில போட்டோம் பதினாறு வருஷம் அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்தார் அப்ப சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அவர்களை ப்ரோவர்க் பண்ற மாதிரி பேசாதீங்க பேசாம வாய முடியுங்க ஏற்கனவே சும்மா இருந்தாலும் அடிக்கணும் அவன் இந்த மாதிரி எதுக்கு பேசணும்னு ஆனா வந்து அந்த காலத்தில் அது கிளர்ச்சி விட்டும் முழக்கங்களாக இருந்தது ஹேஷா சாதக குதிரையின் கனைப்போலி ஹரி நான் ஹரி என்ற சொல்லுக்கு குதிரை என்ற அர்த்தம் ஹரிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு சொல்லியிருக்கிறேன் இங்க விஷ்ணுவுக்கு ஹரினு பேரு சிலர் குரங்கையும் ஹரி என்று சொல்லுவார்கள் சன்ஸ்கிருட்ல அப்படி எல்லாம் இருக்கு ஹரி என்ற சொல்லுக்கு குதிரை என்ற அர்த்தம் உண்டு இந்த குதிரைகள் எல்லாம் பச்சை நிறம் சூரியனுடைய குதிரைகள் பச்சை நிறம் ஆனா அதுல வரிகள் இருக்காது வரி குதிரை இல்லை வரி இல்லாத குதிரைகள் இந்த வரி போட்டதுனால இந்த குதிரைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்துல வேகமா விரட்டி போய் அடிச்சு கொண்டுடும் புலியே தன் வரிகளால ஒரு புலித்தோல் ஒரு புலித்தோலுடைய வில பத்து லட்சம் ரூபாயாம் கொல்லப்பட்ட ஒரு முழு புலியுடைய விலை அறுபது லட்சம் ரூபாயாம் அதனால ஒரு புலிய கொண்டா நீங்க கோடிஸ்வரன் ஆயிடலாம் அவ்வளவு தூரம் காட்டுல புலிகள் அழிக்கப்படுகின்றன என்று வண்ண பாதுகாப்புத்துறை அறிக்கை விட்டு இருக்கிறாங்க இந்த குதிரை பசுமையாக இருக்கும் அதுல வரிகள் இருக்காது ஹரி நாம் சுர சிகரி தரிகி சுர சிக்கரம் என்றால் மேருமலையை குறைக்கும் சுரன்னு தேவை சிக்கரம் என்றால் இங்கே மேருமலையின் சிகரத்தை குறைக்கும் சுர சிகரி தரிகி தரி என்றால் குகைன்னு அர்த்தம் நீங்க கையில வச்சிருக்கிற புத்தகத்துல குகைங்கறத தப்பா குறை அடிச்சிருக்கிறாங்க குறைகளை நிரப்பும் அப்படிங்கிற மாதிரி குறையில்ல குகை அதாவது குதிரையினுடைய கனைப்பொலியானது குகைகளை நிரப்புகிறது என்றால் அந்த ஒலியானது அவ்வளவு அதிகமா இருக்கை ஓட்டைகளை வாசல்களை அது நிரப்புகிறது சொல் சக்கரத்தனுடைய வெளி இரும்பு பட்டயத்தை குறைக்கும் அந்த நேமியானது மேருமலை மீது ஓடுகிற போது கடகட கடகட கடவ என்று இடி இடிக்கும் ஒலி போல கேக்குதான் அதான் நேமிநாதகங்கிறது நேமிநாதம்னு ஒரு இலக்கண புஸ்தகம் உண்டு தமிழ்ல நேமிநாதன் பேர் வைப்பாங்க சமணர்களில் அந்த பேர் ரொம்ப உண்டு நேமி என்றால் சக்கரம் எழுப்பும் ஒலி நேமிநாதம் என்றார் இங்க சக்கரத்தாழ்வாருடைய சகசரநாமம் நாமாவளியில இப்படி ஒரு பேர் சொல்லுவாங்க சுதர்சன ஆழ்வானுடைய ஒலியானது துவனியானது எதிரிகளை ஓட வைக்கும் நெசங்க வைக்கும் துன்பங்களும் வச்சிருக்கிறான் இப்ப வந்து ஒரு இடி ஓசை இருக்கு அந்த இடி ஓசையை சூரியனுடைய ரதச்சக்கரத்தின் ஒலியாக பாவித்து வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு பரிகாரம் ஏற்படும்ன்றான் ஒரு தீட்டான காரியத்தை செஞ்சுட்டா சூரியன் நிமிர்ந்து பார்த்தா அந்த தீட்டு போகும்னு சொல்றான் பேரிச்சம்பழம் இருக்க பேரிச்சம்பழம் வந்து அரவு நாடுகளில் ரொம்ப முளைக்கக்கூடியது அது மாந்திரிகத்தை வெட்டுமா மாந்திரிகத்தையும் விஷத்தையும் போக்கக்கூடிய தன்மை உள்ளது என்று அவங்க நாட்டு சாஸ்திரத்தில் போட்டிருக்கு வெறும் பேரிச்சம்பளத்தை மட்டும் சாப்பிட்டு ஐநூறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற சூஃபிகளெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் இயற்கையின் ரகசியங்கள் இவற்றை புரிந்து சித்தர்கள் நமக்கு சாதகமாக நூலெழுதியிருக்கிறார்கள் நேமி நாதக அந்த சூரிய சக்கரத்தனுடைய நாதமானது என்ன பண்ணுது அந்த மேருமலையினுடைய குகைகளை நிரப்புகிறது குதிரையினுடைய கணைப்பும் அந்த மேருமலையின் குகைகளை நிரப்புகிறது எஸ்யாத் எஸ்ய பின்னால வந்து எஸ்ய ரதிர எந்த சூரியனுடைய ரதம் இப்படி ஓடுகிறதோ அந்த சூரியனுடைய ரதத்தின் பாதையானது உங்களை காக்கட்டும்னு முடிக்கிறார் எஸ் ஏ என்றால் இன்னாருடைய ஹூஸ் அவ்யாத் அவ்யாத் அப்படின்னு சொன்ன காக்கட்டும் உங்களை பாதுகாக்கட்டும் அவத்து என்றால் காக்கட்டும் நிறம் அவ்யாத் என்றாலும் காக்கட்டும்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய சகல தேவைகளையும் போக்கட்டும் மனுஷனுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் பொருளாதார தேவை அதிகம் இல்லாருக்கு இன்றி உலக பணம் இல்லாதவங்க கோயிலுக்கு வர்றவங்க பணத்துக்கு தான் முக்கியமாக அப்ளிகேஷன் போடுறாங்க பண கஷ்டம்தான் பெரிய கஷ்டமா இருக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் தானிப்பாடினு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயிலுங்க அந்த பெருமாளுக்கு என்ன பெயர் தெரியுமா பைனான்ஸ் பெருமாள் என்னன்னா ரொம்ப காலமா இந்த பெருமாள் வந்து பக்தர்கள் பணம் பற்றாக்குறை என்று சொல்லி அழுதா அவர் அர்ச்சகர் மூலமா ஒரு அருள் சொல்லி என்ன சொல்லுவாரா என்ன சொல்லுவாரா இந்த பக்தனுக்கு என்னுடைய நகைகளையும் என்னுடைய தொகையையும் இவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்ட்டு பெருமாள் தன்னுடைய நகையையும் தொகையும் அவனுக்கு கொடுத்துருவான எடுத்துட்டு போய் தன்னுடைய செலவுக்கு அடகு வச்சு பணம் வாங்கி அந்த முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவருக்கு பைனான்ஸ் பெருமாள்னு பேரு இப்ப என்னமோ அந்த கோவிலுக்கு திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு உங்களால் நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி சமீபத்துல ஒரு பேப்பர்ல கூட பார்க்க நானு அப்போ பண தேவைகளுக்காகத்தான் மனிதன் நூத்துக்கு அறுபது சதவிகிதம் தெய்வத்தை வணங்குகிறான் அந்த தேவையும் அடுத்தபடியா வரக்கூடிய தேவை என்னன்னா உடல் நலம் நோய்கள் பணக்குறை நலக்குறைவு இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் மனிதன் அதிகமா தெய்வத்தை கும்பிட்றான் குடும்ப பிரச்சனைங்கிறது மூணாவதான் வருது என்று பெரியவர்கள் ஆய்விலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த குறைகள் இல்லாதபடி அவ்யாத்து பாதுகாக்கட்டும் தீவிரபானோகோ தீவிரபானு அப்படின்னு சொன்ன மிகுந்த பிரகாசமான ஒளியுள்ள சூரியன் அர்த்தம் தீவிரம் என்றால் அந்த வெளிச்சத்தினுடைய வெப்பமும் ஒலிக்கதை கூர்மையும் குறைக்கப்படும் தீவிர பானோகோ மிக உஷ்ணமானால் சூரியனுடைய எந்த சூரியனுடைய ரதங்கிறது பின்னால வந்து முடியுது தீவிர பானோகோ இதுல இந்த சூரியனுடைய அருளாலே சூரிய வர்ஷா என்ற ரிஷி மற்ற ரிஷிகளை விட அதிகமான புத்தி பிரகாசம் பெற்றார் என்று ரிஷிகள் ஒளியையே உணவாக ஏற்றுக்கொண்டு ரகசிய மந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்து வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் வைத்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் இந்த சூரிய வழிபாட்டினாலே இந்திய சமுதாயம் ரொம்ப பிரைட்டா விளங்குது அப்படிங்கறத சமீபத்துல கூட ஒரு சுவாமி பத்திரிகை சொல்லியிருந்தார் இந்த நியூயார்க் டைம்ஸ்ன்னு ஒரு பிரபலமான அமெரிக்க பத்திரிகை அந்த பத்திரிகையில பத்திரிகையாளர் அவர் ஒரு பேட்டியில சொல்லிருக்கார் என்ன சொல்ல சின்ன பையனா இருக்கிற போது அமெரிக்காவுலயும் சீனாவிலையும் நிறைய பேர் பட்டினியா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் சாப்பிடுறா சாப்பாடு போயிட போது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க நான் பெரிய ஆளா வளர்ந்து கல்யாணம் பண்ணி எனக்கு பெண்கள்லாம் பிறந்துட்டாங்க என் பெண் குழந்தைகள் வந்து ஹோம்ஒர்க் செய்யற போது இப்ப நான் என்ன சொல்றேன் என் பிள்ளைகளா நீங்க செய்யுங்க ஏன்னா இந்தியாவிலயும் சீனாவிலையும் அறிவு கூர்மை உள்ளவர்கள் உங்கள் எம்பிளாய்மெண்ட் உங்க வேலையை அபகரிக்க காத்திருக்கிறார்கள் ஏன்னா அமெரிக்காவில ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வச்சான்னா அந்த இன்டர்வியூவில இந்தியாவிலிருந்தும் சைனாவிலிருந்தும் போறவன்தான் அதிக மார்க் வாங்கி வேலையை படிச்சுக்கிறான் அங்க அமெரிக்காவில் இருக்கிற மாணவர்களுக்கு இவ்வளவு பிரில்லியண்டா பதில் சொல்ல முடியல மூளை கூர்மை பாத்துக்கிட்டா இந்தியன்ஸுக்கு இருக்கிற அளவு அமெரிக்கன்ஸுக்கு இல்லவே இல்ல பத்துல ஒரு முழு கூட கிடையாது அதனால இந்தியாவிலிருந்து யார் வந்தாலும் அமெரிக்கன் கம்பெனிஸ் உடனே அப்படி கொத்திக்கலாம் என்ன சம்பளம் கேட்டாலும் சரின்னு கொடுத்துறோம் ஒண்ணு அவங்க சின்சியரா பண்றாங்க ரெண்டாவது ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னுடைய சகல பேமிலி அங்க அமெரிக்காவில தான் இருக்கிறாங்க அவங்க இங்க வரும்போது சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து அங்க இருக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வர்ற அப்படின்னு பரவாயில்லையே அமெரிக்காவிலேயே ஃபஸ்ட் வர்றாங்களான்னு அமெரிக்கன் சில்ட்ரன் ஸ்டூப்பிட் சில்ட்ரன் அமெரிக்க பிள்ளைகளை மாதிரி மக்கு பிள்ளைகளை எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஊர்ல இருக்கிற சராசரி பையன் கூட அமெரிக்க நாட்டு பையனை ஓவர்டேக் பண்ணிடுவான் ஏன்னா அவங்களுக்கு மண்டையில ஒண்ணுமே கிடையாது சும்மா ஆளாளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுட்டு கிடப்பாங்களே தவிர அறிப்பு பற்றாக்குறை உள்ளவர்கள் என்று அவருடைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னன்னா பரம்பரை பரம்பரையாக இந்த சூரிய வழிபாடு இந்திய சமுதாயத்தின் நாடி நரம்புகளிலே ஊறி போய் இருக்கிறதுனாலே மக்கள் வந்து அந்த பயனை பெற்றிருக்கிறார்கள் நம்ம அரியூர்ல ஒரு சக்கரை ஆலை இருக்க ஒரு முறை என்ன உபநியாசி கண்ணன் நினைக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ நியமனிஷ்டங்களோடு இருந்ததுனால இன்னைக்கு நாம எவ்வளவோ பிரெய்னியா இருக்கிறோம் ஆனா இப்ப நாம ரொம்ப அனாச்சாரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மூதாதிரி ரத்தத்தின் காரணமா இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு இதுபடியே ஓடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய புறக்கணிப்பின் காரணமாக மூளையற்ற பிள்ளைகள் நமக்கும் உருவாவார்கள் அப்படி ஒரு பயங்கரம் இப்ப இருக்கு அப்படின்னு சொன்ன அது உண்மைதான் என்று நான் ஆமோதித்தேன் நம்முடைய முன்னோர்களுடைய ஆச்சாரங்களை நாம கைவிட்டதுனால விட்டுகிட்டு நாம் முக்கியமான அறிவு வளர்ச்சியை இழக்கிறோம் மூளை கூர்மையை இழக்கிறோம் புத்திமான் பலவான் எல்லா பலத்தை விட புத்தி பலம் தான் சில பேர் எவரம் தெரியாம பணபலம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அமெரிக்கா எவ்வளவோ பணபலம் உள்ள ஒரு நாடுதான் இந்த இரட்டை கட்டடம் இடிஞ்சு விழுந்தது இல்லையா அதை பற்றி இப்ப புதுசா ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு கட்டிடத்திலே ஒரு விமானம் மோதியது இப்போ அறிஞர்கள் என்ன கேக்குறாங்க ஒரு விமானம் மோதினா அந்த இடம் மட்டும்தான் ஓட்டையாகும் அதுல இருந்து கீழே இருக்கிற பில்டிங் தான் கீழே சரிஞ்சு ஆனா இத போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னா அந்த விமானம் மோதிய உடனே வரிசையாக இந்த சரவடி வெடிக்கிற மாதிரி அடுத்த கட்டணம் அடுத்த கட்டணம் அடுத்த கட்டணம் ஒவ்வொரு கட்டிடத்திலும் ஒரு குண்டு வெடிக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த விமானம் மோதுவதுங்கிறது வெறும் போலி பாசாங்குதான் ஏற்கனவே அங்கே நாட்களுக்கு முன்பு வெடி வைக்கப்பட்டது இந்த விமானம் மோதியதுங்கிறது சும்மா ஒரு ஷாக்கு அனைத்து வெடிகளும் ஒரே சமயத்திலே விளக்கு வரிசை போல பற்றி கொண்டு வெடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கு அதிபர் உடந்தையா இருந்தார் என்று ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கு காரணம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் முதலிய நாடுகள் அமெரிக்கா படையெடுப்பதற்கு காரணம் இல்லாமல் இருந்தது இப்படி ஒரு காரணத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டும் என்றே செய்தார் கிளை என்ன பண்றாரு தெரியுமா அமெரிக்காவுக்கு நிதி உதவி செய்யுங்கள் மற்ற நாடுகள கையேந்திருக்க நம்பர் ஒன் உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவர்கள் கையேந்தும்படியாடுச்சு பணபலம் இருந்து என்ன பண்ண காரணம் என்னன்னா பணபலம் இருந்தா போறாது மனபலமும் அறிவு வேணும் அறிவு பலம் இருக்கிற நாடுதான் நல்லா செழிப்பா வாழ முடியும் அந்த அறிவு இந்தியாவிலேயே மண்டி கிடக்கிறது தேவைக்கு மண்டி கிடக்கிறது இந்தியன் எம்ப்ளாயிஸ் வந்து எல்லா நாடுகளிலும் வரவேற்கப்படுகிறார்கள் மதிநுட்பம் தான் மிக கூர்மையான கதிர்வீச்சு உள்ள சூரியன் அந்த கதிர்வீச்சு அப்படியே நமக்கு புத்தி பிரகாசமாக பலிக்கட்டும் பலிக்கிறதுங்கிறார் சக அவன் திவி திவின் தேவலோகத்தில் இருந்தான் புவியினா பூமியில் இது எங்க போய் சேரும்னா வியக்த சின்ஹகா நடத்த வார்த்தை இருக்கு பாருங்க வெளி அடையாளம்னு அர்த்தம் பூமியிலே ரதம் ஓடினால் தூசி கிளம்பும் அது வெளி அடையாளம் பூவி வியா திவி வியசின் வானத்திலே ரதம் ஓடினால் நட்சத்திரங்கள் நொறுக்கப்பட்டு தூசியாகி அந்த தூளி கிளம்பும் அப்படிப்பட்ட வானவீதி அப்படிங்கிறார் திவி பூவி சின்ஹகா வியா அப்படின்னு சொன்ன வெளிப்படையான அடையாளம் இப்போ பாண்டிச்சேரியில சமீபத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணினாங்க யார் பண்ணா அமெரிக்கா கலிபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி அவங்க ஒரு ரிசர்ச் குரூப் என்ன ஆய்வு செய்தார்கள் ஓம் என்ற பிரணவத்தையும் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தையும் ஜபிப்பதனாலே என்ன நடக்குது அப்படின்னா நரம்புகள் பலப்படுகின்றன வியாதிகளிலிருந்து நாம் தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலிபோர்னியா ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியிலிருந்து வந்து இங்கே அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனாலே இந்த காயத்ரி ஜபத்துக்கும் இந்த ஓங்காரம் அப்படிங்கிற பிரணவத்துக்குமே மனித வியாதிகளை போக்கக்கூடிய குணம் இருக்குது குறிப்பா சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணினா ரொம்ப பாஸ்டா நடக்குது என்று வெளிநாட்டினர் கண்டுபிடித்து அவங்க ஒரு மெடிக்கல் ரிசர்ச் டெசர்டேஷன்ல சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் அது பாண்டிச்சேரி நடந்தது எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சூரியனுடைய கதிர்களுக்கும் மனிதனுடைய மனம் உடல் பணம் குடும்ப நலம் எல்லாவற்றுக்கும் நேரடி தொடர்பு உண்டு அதனால நீங்க மற்ற வழியில் போறது சுத்துவழி சூரிய வழிபாடு ஷார்டஸ்ட் ரூட்டு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜமதக்கினி முனிவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் யார் அப்படின்னு சொன்ன நம்ம பரசுராமருடைய தந்தை இந்த ஜமதக்கினி முனிவருக்கு சின்ன வயசுல என்ன ஒரு ஹாபின்னா அவருக்கு வில் விள நாட்டம் ஒரு அம்பை வைத்து பூட்டி அந்த அம்மையை விடுப்பாரான் குறிப்பாக அடிப்பாரா ஒரு மரத்து மேலயோ ஒரு பழத்து மேலேயோ ஒரு பாறை மேலயோ அதை அங்க போய் விழுந்த உடனே தன் மனைவி ரேணுகாதேவி அனுப்பி நீ போய் அந்த அம்பை எடுத்துட்டு வா அப்படிம்ப இந்த அம்மா போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் மறுபடியும் அதை வச்சு பூட்டி அடிப்பார் இப்படி நடந்துகிட்டு இருந்தது ஒருன்முறை அந்த அம்மா கர்ப்பிணியானது கர்ப்பிணியானதுனால அந்த அம்மா வேலை போய் அந்த அம்ம எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியல ஆனா முடியலேன்னு சொல்றதுக்கு மனசு வரல ஏன்னா அந்த காலத்து பெண்கள் எப்பவுமே கணவனுக்கு உகப்பாகவே இருக்க வேண்டும் தவிர முடியாதுங்கிற வார்த்தை அவங்க வாயில வராது ஏன்னா அவங்களுடைய பதிவிரதா அது பங்கம் ரொம்ப டயர்டான உடனே ஒரு தடவை அந்த அம்பு எடுத்துட்டு திரும்பி ஒரு மரத்தடியில உட்காந்து கொஞ்ச நேரம் இலைப்பாறி லேட்டா வந்து அந்த கொடுத்தாங்க ஏமா லேட்டா வர்ற அப்படின்னு கேட்டார் அப்ப தனக்கு முடியாம போச்சுன்னு சொன்னா அவர் மேற்கொண்டு அம்பு விட மாட்டாரே சொல்லிட்டு வெயில் அதிகமா இருக்கு அந்த வெயிலாளர் ஈஸியா கழிச்சு போயிட்டேன் என்னால சீக்கிரமா நடக்க முடியல உடனே அவர் ஜமதக்கிய என்ன என் மனைவி அம்பை எடுப்பதற்கு நடக்கிறாள் என்று தெரிந்தும் அந்த சூரியன் அப்படி தகித்தானா அவன் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி சூரியன் மீது சூரிய கிரகத்தை பாதிக்க கூடிய ஒரு அஸ்திரத்தை தொடுத்து தன் யோக வலிமையினாலே ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு குறி வச்சாரான் உடனே சூரிய பகவான் ஒரு பிராமண வடிவிலே தோன்றி ஜமதக்கினி முன்னால ஐயா முனிவரே நீர் ஜீவஹிம்சையை வெறுக்கிறவர் ஜீவகருண்யத்தை ஊருக்கு பிரச்சாரம் பண்ணுகிறவர் தபசீலர் உம கையில வில்லம்பி எதுக்கு பார்த்து குறி வைக்கிறீர் அப்படின்னு கேட்டான் அந்த பாவி பைய சூரியனை தான் குறிவைக்கிறேன் ஏன் அவன் என்ன கருத்துல செஞ்சான் உலகத்துக்கெல்லாம் நல்லது தானே செஞ்சான் அப்படின்னு இல்ல என் மனைவி நடக்கும்போது பயங்கரமா வெயில் அடிச்சது அவளால் நடக்க முடியாம போச்சு என் மனைவியின் தெரிஞ்சும் கூட வெயில் அடிச்சது இல்லையா அவனுக்கு வெளிச்சம இல்லாம பண்றேன் அப்ப அவர் சொன்னானா சிரிச்சுகே சதா நகர்ந்து கொண்டிருக்கிற சூரியனை உன்னால எப்படி குறிப்பா தான் அடிக்க முடியும் நீ வந்து இலக்கை குறிப்பாக்குற போது சூரியன் இடத்துல இருக்கும் இந்த பானமானதான் போய் சேர்றதுக்குள்ள சூரியன் ஒரு கட்டம் நகர்ந்துருமே அதுக்கு ஜமதகினி சொன்னார் உமக்கு ஒரு விஷயம் தெரியாதா பிற்பகல் சரியா பனிரெண்டு மணிக்கு பிறகு சூரியன் ஒரு முகூர்த்த நேரம் அசிவில்லாமல் இருப்பார் இப்ப அந்த நேரம் அதுக்குள்ள அடிச்சா உண்டு அதனால இப்ப நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் கேட்டாரா இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாதே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு என் குரு சொல்லி கொடுத்திருக்காரு நாங்க ஞான திருஷ்டியில பாத்துருக்கோம் உச்சி வேளையிலே ஒரு முகூர்த்த நேரம் அசையாமல் இருக்கிறான் என்பது வேதம் சொல்லக்கூடிய உண்மை அப்படின்னு சொன்னாராம் உடனே சூரியனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு தன் கோபத்தை விட்டு தன் சுயரூபத்தை காட்டினார் நீ அடிக்க நினைக்கிற சூரியன் நான் தானப்பா என்ன ஆடி அப்படின்னாரு உடனே இவருக்கு கோபம் மறைந்து அவரை வணங்கி எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் உனக்கு உன் மனைவி மேல இருக்கிற பிரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன் உன் மனைவிக்கு உன் மேல இருக்கிற பக்தியை பார்த்து ஆச்சரியப்படுறேன் நீங்க ரெண்டு பேரும் என்னத்தான் சபிக்கிறீங்களே தவிர ஒருத்தர் ஒருத்தர் சபிச்சுக்க மாட்டேங்கிறீங்க அனாவசியமா வெயில் நேரத்துல அம்பறிஞ்சு விளையாடுறாருன்னு சொல்லி அந்தம்மா உண்மையிலையும் கோவிக்க மாட்டேங்குது அந்தமா லேட்டா வந்துச்சேன்னு சொல்லி நீயும் அந்தமாவை கோவிக்க மாட்டேங்கிற என்னத்தான் கோபிச்சுக்கிற உங்களுடைய தாம்பத்தியத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை வாழ்த்துகிறேன் இனிமே இந்த மாதிரி வில்லு விளையாட்டு விளையாடுற போது அந்த அம்மாவை வெறுங்காலம் நினைப்பாதே இதோ நான் ஒரு ஜோடி பாதுகைகள் தருகிறேன் ஒரு கொடையும் தருகிறேன் இது தெய்வீகமானவை இதை பயன்படுத்தினா வெயிலுடைய உஷ்ணமையே தெரியாது என்று ஒரு ஜோடி பாதுகைகளையும் கொடையும் கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தின் நினைவாக நான் இன்னொன்று ஒரு வரம் தர்றேன்னு என்ன வரோம்னா இன்று யாராவது பிறருக்கு செருப்பு குடை இரண்டும் சேர்ந்து தானம் கொடுத்தா அவங்களுக்கு பெரிய புண்ணியம் அது நற்கதி கொடுக்கும் என்று ஒரு ஆசீர்வாதம் வேற பண்ணிட்டு போனார் அதனால அன்று முதல் செருப்பு தானம் கொடுக்கிற பழக்கம் நாட்டில் ஏற்பட்டது அன்னைக்கு வரைக்கும் தானம் கொடுக்கக்கூடாத பொருள்கள் சில இருக்கு அதுல இந்த விளக்கமாறு செருப்பு பழைய துணி இதெல்லாம் தானம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இலக்கணம் இருந்தது அன்று முதல் பாதுகைகளை யாருக்காவது தானம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பெரிய புண்ணியம் அவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு பின்னால சாஸ்திரம் மாற்றி எழுதப்பட்டது இது சூரியன் கொடுத்த வரல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா இந்த உச்சி வேளையிலே சூரியன் அசையாமல் இருக்கிறான் அப்படிங்கறத விஞ்ஞான பூர்வமா சர்ச்சை பண்ணினார்கள் சில விஞ்ஞானிகள் இந்தியாவில் எப்படி சொல்றாங்களே அப்படின்னு அந்த நேரத்துல சூரியனுடைய போக்கு நிற்பதில்லை ஆனா அந்த மத்திய பாகத்துக்கு வரும்போது அந்த மத்திய பாகம் எவ்வளவு தூரம் உள்ளதாக இருக்கிறது என்றால் அதை கடப்பதற்கு சூரியன் அதிகமான நேரம் எடுத்துக் கொள்கிறான் பூமியானது கரெக்டா கொஞ்சம் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதனால அந்த மத்திய பாகத்துக்கு வரும்போது அந்த சூரியனை கடக்கிற போது அது நேரம் எடுத்துக்கொள்ளுது அப்படிங்கிற தத்துவத்தை தான் இது உணர்த்தி இருக்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் ஃபேக்ட் இப்போ இவங்களுக்கு வான்வெளி சாஸ்திரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது கிருக்கு மாதிரி ஒளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும்போது ஒன்னு மட்டும் யோசிச்சு பார்க்கணும் எந்த விதமான டெலிஸ்கோப்பும் தொலைநோக்கு கருவியும் இல்லாமல் இவர்கள் பஞ்சாங்கத்திலே எல்லா கிரகங்களுடைய இயக்கத்தையும் சரியாக இந்த நாள் இது நடக்கும் இந்த கிரகணம் இப்போ நடக்கும் என்று என்னைக்கோ கணக்கு பார்த்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அதை செய்ய இப்படி பைத்தியகாரத்தனமான கதைகள் எழுதி மாட்டார்கள் அதுல ஒரு தாத்யம் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் கோ கோயில பூஜை நடக்கு ஒரு நிமிஷம் தீவிர பானுகுற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த தீவிர நாமத்தை மட்டும் தனியா எடுத்து ஜவிக்கிறவர்களுக்கு மதிநுட்பம் அறிவு கூர்மை வரும் என்று மாணவர்களுக்கு உரிய நாமமாக பெரியவர்கள் சொல்லுவார்கள் இதை சதுர்த்தி சேர்த்து சொல்றதா இருந்தா ஓம் ஸ்ரீ தீவிரபானவே நமக அப்படி வரும் இல்ல தீவிர பானு என்றாலே அது வந்து வேத மந்திரத்துக்கு சமமான சூரியனுடைய ஒரு நாமம் அக்னி ஹோத்திரம்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னிங்கிறது தனி தெய்வமாக மக்கள் வணங்கினால் கூட அக்னி என்பது சூரியனுடைய அம்சம் என்பது ரிக்வேதம் சூரியனுடைய வெப்பத்தின் ஒரு மொத்த உருவம் தான் அக்னி இந்த அக்னிஹோத்ரி அல்லது அக்னிஹோத்திரம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம் அந்த காலத்திலே சில உத்தம பிராமணர்கள் அல்லது சில ரிஷிகள் ஆசிரமத்தினுடைய ஒரு மூலையிலே அக்னி வளர்த்து அதை அணையாமல் பார்த்துக் கொள்வார்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி செய்யறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் அக்னி ஹோத்திரை யாகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகள் ரொம்பவும் கடினம் அதனாலதான் யாராவது அக்னிஹோத்திர யாகம் பண்ணிட்டா அந்த பரம்பரையினர் பேருக்கு முன்னாலே அக்னிஹோத்திரம்னு போட்டுக்குவாங்க இப்ப அஸ்வமேதம் வாஜ்பேயம் வாஜ்பேய யாகம் பண்றது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி அக்னிஹோத்திர யாகம் பண்றது ரொம்ப கஷ்டம் வேதத்திலே ஒரு கதை வருது ஒரு குரு இருந்தார் அவர் வந்து வெளியூருக்கு போகணும் சில காரியம் நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா ஆசிரமத்தில் இருக்கிற அக்னியை யார் வந்து பார்த்துக் கொள்வார்கள் பராமரித்துக் கொள்வார்கள் இது ஒரு பெரிய கவலையா இருந்தது அப்ப அவருக்கு ஒரு சிஷ்யன் வந்து சேர்ந்தான் இவர் என்ன பண்ணிட்டார் நீ எதுக்காக என்கிட்ட வந்தேன்னு கேட்டார் நான் பிரம்மபதியை கற்றுக்கொள்ள வந்தேன் அப்படின்னு பிரம்மபதியை கற்றுக்கொள்ளணும்னா ஒரு வருஷமாவது குரு சேவை செய்யணும் சரி போகட்டும் நான் இப்ப வெளியூருக்கு போக வேண்டியிருக்கேன் நான் திரும்பி வர்ற வரை இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அக்னியை நீ பராமரிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவன் ஒரு வருஷத்துல வந்துருவாரு நினைச்சு காத்துக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வருஷம் போயிட்டே இருக்கு பத்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்னடா நம்ம ஆசைப்படுற பிரம்மபுரத்தை கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்து போயிட்டான் அந்த நேரத்திலே எந்த அக்னியை இவன் பராமரித்தானோ அந்த அக்னி தேவன் அவன் மேல இறக்கப்பட்டு உனக்கு என்னைக்குமா வரப்போறார் நான் உனக்கு அந்த ஞானத்தை சொல்லித்தரேன் என்று சொல்லி அவன் அக்னி தேவம் என்ற வடிவெடுத்து வந்து அவனுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்தான் அந்த வித்தையை உபேசித்த உடனே அவன் கண்களிலே ஒரு தேஜஸ் வந்து விட்டது அது என்ன தேஜஸ் அப்படின்னா ஒரு முப்பது வயசு ஆளு பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு ஆடு அவர் கண்ண பாருங்க அஞ்சு வயசுல இருந்தே எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போய் ஹைஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிச்சு நாலஞ்சு எம்ஏ ரெண்டு பிஹெச்டி வான்னு ஒரு முப்பது வயசு ஆளு என்ன பாருங்க இந்த கண்ணு வெளிச்சமா இருக்கும் படித்தவனுடைய கண்ணுல ஒரு தேஜஸ் இருக்கும் படிக்காதவங்கன்னு அந்த தேஜஸ் இருக்காது அது மாதிரி ஒரு வித்தியாசம் தேஜஸ் வந்துருச்சு அப்போ வெளியூருக்கு போயிருந்த குரு திரும்பி வந்தார் திரும்பி வரும்போது அவன் இருக்க மாட்டான் ஓடிருப்பான் அப்படின்னு நினைச்சு வந்தார் பார்த்தா இந்த சிஷியன் குருவை எதிர்கொண்டு வரவழைத்தான் அவன் முகத்தை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டார் உனக்கு யாரோ பிரம்மபுரியை உபதேசித்திருக்கிறார்கள் யாரோ உபதேசித்தது சொல்லு அப்படின்னு எந்த அக்னியை பராமரிக்க சொல்லி எனக்கு உத்தரவிட்டீர்களோ அந்த அக்னி பகவான் எனக்கு பிரம்ம விதையை உபதேசித்தான் அப்படின்னு அதன் பிறகு அந்த ரிஷியனுடைய மனைவி அந்த பையன் மேல இறக்கப்பட்டு போகட்டும் பத்து பன்னெண்டு வருஷம் இங்கே கதியா கிடக்கிறான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் என்று சொல்லி சிஷியனுக்காக பரிந்துரைத்ததாகவும் அவன் வித்வானாக மாறியதாகவும் ஞானியாக மாறியதாகவும் நம்ம சரித்திரம் பார்க்கிறோம் இந்த அக்னிக்கு பிரம்ம விதை எங்கே இருந்து தெரியும் எப்படி தெரியும்னா வேதம் என்ன சொல்லுகிறது அக்னிங்கிறது உண்மையிலேயே சூரியனுடைய மறு இன்னொரு ரூபந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அக்னி வந்து வீட்டில் எளிதாக உங்களுக்கு கிடைக்கிது ஆனால் சூரியன் தொட்டு முடியாதபடி உயரத்தில் இருக்கிறான் அது ஒன்றுதான் வித்தியாசம் அதனால தான் அடுப்புகளில் நெருப்பில் காரியங்கள் செய்யக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க குளிச்சுட்டு கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி அந்த அடுப்புக்கு நேரம் மூஞ்சியை காட்டி தலைமுயிற அப்படி விட்டு அதை ட்ரை பண்ணிடுவாங்க ஏன்னா வெளியில போயிடு ஏன்னா வெளியில போய் காய வைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் கஷ்டமான ப்ராசஸ் இந்த மாதிரி அடுப்பு நெருப்புல தலை காய வைக்கிற போது அதுல முடியெல்லாம் விழுந்து பொசுங்குது இல்லையா அது பரம அமங்கலம் பெரிய பாவம் சொல்லிருக்கு அடுப்பு நெருப்பு விறகெடுப்பு எறிகிற காலத்திலேயே வாயினால ஊதி அணைக்கிறது தப்பு குறிப்பா சாமி விளக்க வாயினால ஊதி அணைக்க கூடாது எச்சிப்படும் அது அது தப்புன்னு சொல்லிடுது அதனாலதான் அந்த காலத்துல ஊதுகுலர்கள் வைத்திருந்தார்கள் அதுவும் சில பேருடைய வாயில எப்படி வந்து உமிழ்நீர சொரப்பு கங்கை நதி மாதிரி இருக்கும்னா இந்த கொலா ஊதுனா அங்கே போய் மழை தெரித்து அது நெருப்பு அணிஞ்சு போகும் அதனால பெரியவங்க என்ன சொன்னாங்க விசிறி வச்சு வீசுங்க இல்லாட்டி விறகு வெளியே எழுத்து விட்டுருங்க அந்த தண்ணல கொஞ்சம் நேரத்தில் நுந்து போகும் அப்படி பண்ணுங்க அக்னிக்கு செய்யக்கூடிய அவமரியாதை சூரியனுக்கு செய்யக்கூடிய அவமரியாதைன்னு அக்னிக்கு செய்யக்கூடிய மரியாதை சூரியனுக்கு செய்யக்கூடிய மரியாதை அதனால தான் கல்யாணத்தில் சப்தபதினு சொல்கிறாங்களே ஏழடி வர்றாங்களே அக்னியை சுற்றி வர்றாங்க அக்னி சித்தி வரும்போது என்ன பண்றாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் இருவரும் இருப்போம் துரோகம் செய்ய மாட்டோம் கல்யாணம் முடிஞ்ச மூணாவது மாசம் கோர்ட்டுக்கு வர்றாங்க நாங்க டைவர்ஸ் பண்ணிக்க முன்னால பண்ண சத்தியம் என்ன ஆச்சு அப்போ அக்னி பகவான்ட போய் கேளுங்க எங்களை அத்துவிடு அப்படின்னு சேரும் போது மட்டும் அக்னி முன்னால சேர்றீங்க வெட்டிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு வரீங்க அப்போ இது வந்து நியாயம் இல்லை அதனால அந்த விவாகரத்து என்ற விஷயம் இருக்க அந்த காலத்துல ரொம்ப சீரியஸான விஷயம் அதுக்கு ஊர்ல ரொம்ப ஞானத்தில பழுத்தவர்கள் ஞானாதிகர்கள் முனிவர்கள் இந்த மாதிரி ஆளுகிட்ட போய்தான் அந்த விஷயம் செட்டில் ஆகும் இப்ப நினைச்சாப்புல நினைச்சாப்புல விவாகரத்துங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் கோர்ட்ல இந்தியாவில் மட்டும் எத்தனையோ லட்சம் டைவர்ஸ் கேஸ் பெண்டிங்ல இருக்கான் இந்த ஜட்ஜுக்கு அப்படியே மண்டை வெடிக்கிறாப்புல இருக்கு ஒவ்வொரு தம்பதி கேஸை கேட்டாலும் ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கு எனக்கு உடனே டைவர்ஸ் வேணும் உடனே டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அக்னிக்கு முன்பு செய்த சத்தியத்தை அவ்வளவு சுலபமா முறியடிக்க கூடாது சுபிரீவனும் ராமனும் நட்பை சத்தியம் பண்ணி கொண்ட போது அக்னி முன்னால்தான் செய்து கொண்டார்கள் அக்னி முன்னால பண்ற சத்தியம் சூரிய பகவானுக்கு முன்னால செய்த சத்தியம் அப்போ அக்னி என்பது நம் கண்ணுக்கு எளிதாக புலனாக கூடியதாகவும் நம்முடைய பிரயோஜனத்துக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய சூரியன்தான் என்று வேதம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அதனாலதான் அக்னி ஹோத்திரம் என்பதை ரொம்ப புனிதமான ஒரு நாமாவாக சொல்லுவார்கள் இப்போ இங்க அந்த ரக உங்களுக்கு நல்ல சகல மங்களங்களும் செய்யட்டும் இவங்களுக்கு இங்கே நவராத்திரி உற்சவம் நடக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சலாம் நினைக்கிறேன் அதய ரய சக்கர பிஸ்டிய தூலிகி ஹேஷா ஹிராதோ ஹரி நாம் சுரசிகரி தரிஹி பூரையன் எஸ் யு அவ்யா தீவிரபானோ ஓ சிவி பூவி யதா எக்த சின்ஹோ ரத்தோபகா இன்றைய உபயதாரர்களான வைஷார்பதி திருமதி லட்சுமிபாய் அம்மாரர்களுக்கும் திருமதி அரமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் நேற்றே சொன்ன மாதிரி நாளைக்கு நான் சென்னைக்கு ஸ்ரீ ஜியர் சுவாமிகளுடைய சதாபிஷேகத்துக்கு உபன்யாசத்துக்காக போகிறேன் நாளைக்கு சுதர்சன சதகம் இல்லை ஆனால் வெள்ளி சனி ஞாயிறு பார்த்து இது நாளும் எப்பொழுதும் போல உண்டு நாம் அடுத்து வெள்ளிக்கிழமை இங்கே சந்திப்போம் ஜெயசிரிமன் நாராயணன்